வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் ஆசையே நம் துன்பத்திற்கு காரணம் இது கௌதம புத்தர் நமக்கு அருளிச்சென்ற வாக்கு ஆனால் அந்த ஆசைக்கு காரணம் என்ன என்றால் நம்முடைய ஐம்புலன்கள் தான் நிச்சயமாக நமக்கு நேரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருப்பது நம்முடைய ஐம்புலன்கள் அந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மேன்மையடையும் வள்ளலார் சுவாமி அவர்களை எடுத்துக் கொள்ளலாம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்க நெறியில் அறநெறியை பின்பற்றி வாழ்வதன் காரணமாகவே இன்று லட்சக்கணக்கான மனிதர்கள் பின்பற்றி பொதுவாக முனிவர்கள் தியானத்தில் ஈடுபட காரணமாக இருப்பதே இந்த ஐம்புலன்களை அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் தான் ஐம்புலன்களை அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கண்கள் பார்ப்பதையெல்லாம் மனது ஆசைப்பட என்றைக்கும் நாம் அனுமதிக்க கூடாது அதே போல நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கட்டுப்பாட்டோடும் அமைதியாகவும் இருக்கும் பொழுது பிறரால் மதிப்பளிக்கப்படும் அதே போல நம்முடைய சிந்தனையை நல்ல வழியில் செலுத்தி நல்ல வாழ்க்கையை மேற்கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும் எவ்வாறென்றி சிந்தனையை சிதறவிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் தவறிச் சென்றுவிடும் அதே போல கேட்க வேண்டும் என்பதனை நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆண்டோருடைய வாக்கு அல்லது நன்னெறி கதைகள் போன்றவற்றை கதைகளால் கேட்டு மனதால் உள்வாங்கி வாழ பழகிக் கொள்ள வேண்டும் இதுபோன்ற எல்லா குணியல்புகளையும் பெரிய வயது முதலே பின்பற்றியதன் காரணமாகவே வளவார் சுவாமிகள் அவர்கள் ஜீவகாரண்யம் என்கிற தம்முடைய கொள்கையின் இறுதி உரை மிகச்சரியாக கடைபிடித்தார் அதே போல நாமும் நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி வாழ கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை அடக்கி வாழ கற்றுக்கொள்வது தற்பொழுது மட்டும் வலியுறுத்தக்கூடிய எவ்வாறு ஒரு ஆமை தன்னுடைய கால்கள் நான்கினையும் தலையையும் ஒரு ஓட்டிற்குள் மறைத்துக் கொள்கிறதோ அதே போல மனிதர்களும் தம்முடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி அடக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு வாழ்பவர்கள் தமக்கு நேரும் எல்லா பிறப்பிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையினை வாழ்வார்கள் அல்லது மிகச்சிறப்போடு வாழ்வார்கள் என்று கூறுகிறார் ஆகையினால் நம்முடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்ய வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைய குரல் எண் நூத்தி இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா மீண்டும் குரல் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி